தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹு அலைஹிவம் அவர்கள் ஹஜ்நாள் தொழுகை தொழுவித்து உரை நிகழ்த்தினார்கள் தொழுகைக்கு முன் குரூபானி பிராணிகளை அறுத்தவர் மீண்டும் அறுக்குமாறு கட்டளையிட்டார்கள் அப்போது அன்சார்களை சேர்ந்த ஒரு மனிதர் எழுந்து அல்லாஹுவின் தூதரே எனக்கு வறுமை நிறைந்து அண்டை வீட்டார் உள்ளனர் அவர்களுக்கு வழங்குவதற்காக தொழுகைக்கு முன்பே நான் அறுத்து விட்டேன் என்னிடம் கொடுத்த இரண்டு ஆடுகளை விட விருப்பமான ஆறு மாத குட்டி ஒன்று உள்ளது அதை அறுக்கலாமா என்று கேட்டார் அவருக்கு நபி சொல்லுலாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள்